நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பர்வான் வெண்டி ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கால் கிலோ மைதா அரை கப் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வெண்டைக்காயை ரெண்டு பக்கம் ஓரத்தில் கட் பண்ணிவிடுவோம் நடுவில் கொஞ்சம் க இது பண்ணி வச்சிடும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வைப்போம் ஒரு பவுலில் மைதா மஞ்சப்பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் அந்த டிஷ்க்கு தேவையான உப்பு கலந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா ஸ்டஃபிங் இதை இதை வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெண்டைக்காய்க்குள்ளே இதை வச்சு ஸ்டஃப் பண்ணிடணும் நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் குழந்ததும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் இந்த வெண்டைக்காய அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பர்வான் வெண்டி ஃப்ரை தயார் இது ராஜஸ்தான் ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்